الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وألا آله وصحبه أجمعين أما بعد فَيَا أَيُّهَا النَّاسِ إِنِّي وُتِيكُمْ وَنَفْسِي أَوَّلًا بِتَقْوَى اللَّهِ وَوَحَذِّرُكُمْ يَوْمَا عْبُوسًا قَمْ تَرِيرًا فَقَدْ قَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي مَحْكَمِهِ التَّنْ وصفرقان هالمجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا الله واتيوا الرسول واولي الامر منكم فان تنازعتم في شيء فردوه الى الله والرسول ان كنتم تؤمنون بالله واليوم الاخر ذلك خير واحسن تاويلا فتق الله العظيم وعن أبي هريرة رضي الله تعالى عنه عن رسول الله صلى الله عليه وسلم قال من أتاعني فقد أتاع الله ومن عصاني فقد عصى الله ومن أتاع أميري فقد أتاعني ومن عصى أميري فقد عصاني أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري على بلا رلالنم அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவரை அணுப்பிசாது தனது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சகாபா தோழர்கள் தியாமம் வரைக்கும் அன்னவர்களின் வாழ்வை தமது வாழ்வில் பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான அச்சுண நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமா என கூறியதன் பின்னால் அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எல்லாம் மிக சிறந்த இல்லமாகிய இற இல்லமாகிய இந்த மசிதிலே நவை தொழிற்சாட்சிக்காக நன்னியத்துடன் வந்தபடி இருக்க கூடிய அல்லாஹுவின் நல்லே சகோதரர்களே அல்லாஹு அவன் நமது வாழ்வில் எந்தெந்த விடயங்களை பின்பற்றி நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை முழுமையாக நமது வாழ்வில் பின்பற்றி நடந்து கொள்ளுமாறும் எவை எவைகளை விற்று விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு என்னை விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதற்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் நக்கட்டலை பிறப்பிக்கிறேன் அன்பில் இஸ்லாமிய சகோதரிகளை அல்லாஹுவின் நல்லே மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி இந்த மனிதர் சமுதாயம் ஒரு நேரான சீரான வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுள்ள ஒரு வாழ்வை வாழ வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு சுபகான இவர்களுக்கு ஒரு நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அன்று தொற்று இன்று வரைக்கும் மனிதர்கள் ஒரு நிர்வாகம் என்ற அமைப்பின் அடிப்படையில் தான் தங்களுடைய வாழ்க்கை கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதும் இந்த அமைப்பு அவர்களிடத்துல சீர்கட்டு போய்விடுமோ ஒரு அமீரொன்று அங்கே உருவாக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு அந்த அமீருக்கு கீழால் பொதுமக்கள் தாங்களுடைய வாழ்வை கட்டுப்பாடோடு நிலைமை உருவாகுமோ அப்பொழுதுக்கு அல்லாஹு ரஹ்மத்தும் தூரமாகுவதை நாங்கள் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது ஒரு சமுதாயம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்கிறார்களோ தான் தோண்டித்தனமாக தன் இஷ்டப்படி எப்பொழுது ஒரு கூட்டம் வாழ ஆரம்பித்து அப்பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த கூட்டத்துக்கு அல்லாஹுவினுடைய அதாவும் சோதனையும் இறங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹு சுபானு தலைவர்கள் ஒவ்வொருவர்களையும் அதில் பாதுகாக்க வேண்டும் எனவே இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல்லா காலங்களிலும் அமீர்கள் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அமீருக்கு கட்டுப்பட்டு அங்கே பொதுமக்கள் குடிமக்கள் அங்கே அமீருக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய வாழ்வை அமைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் எப்பொழுதும் ஒரு கூட்டம் அமீருக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அப்பொழுது அது இல்லாமல் சான்றோண்டித்தனமாக அமீர் அமீருக்கு பொறுப்புதாரிகளுக்கு யாரெல்லாம் மாற்றம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு சுபகானா இந்த உலகத்திலே சோதித்த அளித்த அவர்களுக்கு பலவிதமான இன்னல்களை கொடுத்து பலவிதமான சோதனைகளை கொடுத்து இந்த உலகத்திலே அழித்தொழித்து நாசமாக்கிய வரலாறுகளையும் குருவானில் சொல்லாமல் இல்லை ஆகவே அம்புக்குருவளி அல்லாகுவின் நல்லடியார்களே இதன் அடிப்படையில் இந்த உலகத்துக்கு வந்த பொறுப்புதாரிகள் அமீர்கள் அதாவது பொறுப்புதாரிகள் ஆக திறந்தவர்கள் தான் ரசூல்மார்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹுவினுடைய தீர்க்க இருக்கிறார்கள் அல்லாகுவின் மூலமாக மக்களுக்கு எ விடயங்களை எட்டி வைக்க மாறி ஏவப்பட்டிருக்கிறார்களோ பணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த விடயங்களை அந்த மக்களுக்கு எட்டி வைக்கக்கூடியவர்கள் தான் உயர்ந்த அந்தத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் எனவே அல்லாஹு தாலாவின் மூலமாக இந்த உலகத்துக்கு ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள் அந்த ரசூல்மார்கள் வந்து மக்களுக்கு அல்லாஹுவின் மூலமாக ஏவப்பட்ட விடயங்களை எத்தி வைக்குமாறு அவர்களுக்கு பணிக்கப்பட்ட விடயங்களை மக்களுக்கு எத்தி வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய கூற்றை மதித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அப்பொழுது அந்த கூட்டத்தை அல்லாமு தாலா பாதுகாத்தான் அவர்களை அழிவில் இருந்து அவருடைய நாட்டத்தில் இருந்து அந்த கூட்டத்தை பாதுகாத்தான் எப்பொழுது அந்த கூட்டம் அந்த ரசூல்மார்களுடைய பேச்சை பேச்சை மதிக்காமல் ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்வை வாழாமல் அந்த ரசூல்மார்களுக்கு மாற்றம் செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை இந்த உலகத்திலே அளித்த பல நிகழ்வுகளை அல்லா குருவானிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லாஹு சுபான உயர்ந்த அந்த ரசூல்மார்களை இந்த உலகத்துக்கு பிரதிநிதிகளாக ஆக்கினான் அவர்களை பொறுப்புதாரிகளாக ஆக்கினான் ஒரு பொறுப்புறோம் என்று அல்லாஹூ சுபா நகுவா தாவூத் அலஹிஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்கிறார் அல்லாஹுவின் நல்லறியார்களே அல்லாஹு சுபா நகுவா அந்த ரசூல்மார்களுக்கு மாற்றம் செய்த இவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டுமா இவர்கள் எங்களுடனே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எங்களுடன் பிறந்தவர்கள் எங்களுடன் வளர்ந்தவர்கள் எங்களுடனே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய ஊரிலே வசிக்கக்கூடியவர்கள் இந்த ரசூல்மார்களுடைய பேச்சை நாங்கள் மதிக்க வேண்டுமா அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டுமா என்று சொல்லி மமதை கொண்டு பெருமை அடித்து எப்பொழுதும் அவர்கள் இத்தாகத்தன்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டுக்கு மாற்றமாக அவர்களுடைய பேச்சுக்களை உதறி தள்ளிவிட்டு தாண்டோழித்தனமாக வாழ ஆரம்பித்தார்களோ அப்பொழுது அந்தந்த கூட்டத்தை பலவிதமான சோதனைகளை கொண்டு அழித்து நாசப்படுத்தினார் அல்லாஹ் பின்வருமாறு தன்னுடைய பரிசுத்தமான குருவானிலே சொல்கிறான் அப்படி அந்த பேச்சுக்கு கட்டுப்படாமல் தாண்டோண்டி தனமாக வாழ்ந்த அந்த கூட்டத்தில் சிலர்களை நாங்கள் பெரும் புயல் காத்தை வைத்து அளித்தோம் ஒமின் ஹும்மன் இன்னும் சிலர்களுக்கு வெறும் சத்தத்தை கொடுத்து நாங்கள் அந்த கூட்டத்தை அளித்தோம் ஒமின் ஹும்மன் அருண் இன்னும் சிலர்களை பூமிக்குள்ளால் சொலி வாங்கி அவர்களை நாங்கள் அழித்து நாத்தப்படுத்தினோம் அவர்களை அழித்து நாத்தப்படுத்தினோம் இந்த விடயத்தை அல்லா சொல்லிவிட்டு இறுதியிலே சொல்கிறான் அல்லாஹு தாலா இந்த அழிவுகளை கொடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை மாறாக அவர்களே தாங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள் தாங்களுக்கு தாங்கள் அவர்களை அநீரிகளை கொண்டார்கள் என்று அல்லாஹு சுபஹானுபத்தாலா சொல்லிக் காட்டுகிறார் ஆகவே அன்று குரலே அல்லாஹுவின் நல்லதியார்களே அந்த ரசூமார்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே வந்து அல்லாஹனுடைய கட்டளைகளை எட்டி வைத்த அந்த கூட்டம், அந்த ஏற்க மறுத்தார்கள் அவர்களுக்கு வழிபட மறுத்தார்கள் இதன் காரணத்தினால இதன் விளைவினால அல்லாஹு சுபகானா இப்படியான பயங்கரமான தண்டனைகளை கொடுத்து அந்த மக்களை அழித்து நாசப்படுத்தினார் பெரும் பெரும் சக்தி வாய்ந்தவர்கள் இருந்தார்கள் மண் அசத்து மின்னா பூவா எங்களை விட சக்தியில் பலத்தில் யார்தான் இருக்க முடியும் என்று கேட்ட அப்படிப்பட்ட பலத்தாளிகளை கூட வெறும் காற்றின் மூலமாக சத்தத்தின் மூலமாக அளித்து நாசப்படுத்தி எங்களுக்கு ஒரு பின்னால் வரக்கூடிய கூட்டத்துக்கு ஒரு படிப்பினையாக அல்ல இவைகளை ஆக்கி வைத்திருக்கிறார் ஆகவே அன்புக்குருளி அல்லாஹன் நல்லார்களே எனவே இதன் அடிப்படையில் நாங்க எங்களுக்கு அதாவது பொறுப்புதாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய காரியங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது கட்டாயமாக சிலரை பொறுப்பில் வைத்திருக்கிறான் சிலர்களை அவர்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் இதெல்லாம் அல்லாஹுவினுடைய நியதியாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு மகானுகுவத்தாலா இந்த உலகத்தை இயக்குவதற்காக இப்படியாக சிலர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான் சிலர்களை தாழ்த்தி வைத்திருக்கிறான் சிலருக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறான் சிலருக்கு ஆட்சியை சிலரை மட்டும் ஆட்சியை கலட்டி எடுத்திருக்கிறான் சிலர்களை கண்ணியப்படுத்திருக்கிறான் சிலர்களை கேவலப்படுத்தியிருக்கிறான் இதுவெல்லாம் அல்லாஹருடைய நியதியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே எங்களுக்கு யாரெல்லாம் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ ஒரு குடும்ப தலைவர் அந்த வீட்டுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார் அதே போன்று ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு தலைவர் அந்த ஊர் மக்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார் ஒரு நாட்டு தலைவர் அந்த நாட்டு மக்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார் இப்படியாக சிலருக்கு சிலரை அல்லாஹு பொறுப்புதாரிகளாக ஆக்கி வைத்திருக்கிறார் அந்த பொறுப்புதாரிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதையும் அல்லாஹு சுகானா எங்களுக்கு கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஆகவே அன்புக்குரியவர்களை அல்லாஹுவின் நல்லறியார்களே எங்களுக்கு யாரெல்லாம் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ எங்களுக்கு யாரெல்லாம் அமீர்மார்களாக இமாம்களாக வழிகாட்சிகளாக நல்லதை சொல்லித்தரக்கூடிய நல்லவர்களாக அந்த சாலிகானர்களாக யாரெல்லாம் எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வழிபட்டு நடப்பது எங்களுக்கு கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது நல்லவர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாஹு சுபானு பரிசுத்தமான குருவானிலே சொல்லும் பொழுது சதீரமன் அநாதை இலைய என்ன அளவில் எனது அருளின் பக்கம் மீண்டு வரக்கூடிய அந்த நல்லவர்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்றி நடவுங்கள் நல்லவர்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்றி நடவுங்கள் என்று அல்லாஹு சுபகானு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் பொழுது வலா துத்து அகுப்பல் திக்ரீ நாங்கள் யாருடைய உள்ளத்தை எங்களுடைய திக்ரை விட்டும் மறக்கணிக்க செய்து தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய அப்படியான மக்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹு சுபானுகாலா சொல்லிக்காட்டுகிறான் யாருடைய உள்ளங்களை எல்லாம் எனது ஞாபகத்தை மட்டும் மரக்கடிக்க செய்து தனது இஷ்டப்படி வாழக்கூடிய அப்படியான அந்த செய்தானுடைய செய்தானுடைய சூழ்ச்சிக்கு அடிவடைந்த அந்த மக்களுடைய வாழ்வை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் நல்ல மக்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு சுபானுகத்தாலா சொல்லிக்காட்டுகிறான் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு சுபானுகாலா எந்த அளவுக்கு இந்த பொறுப்புதாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி சொல்கிறான் என்று சொன்னால் ஒரு இடத்தில் அதி அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அறிவணிந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள் அதி ரசூல் மேலும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் யாரெல்லாம் பொறுப்புதாரிகளாக வழிகாட்சிகளாக அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள் என்று அல்லாஹு எப்படி அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது வாஜிப் கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கிறதோ அவனுடைய ரசூருக்கு கட்டுப்பட்டு நடப்பது ஒரு கட்டாயமான விடயமாக இருக்கிறதோ இதே போன்று எங்களுடைய காரியங்களுக்கு பொறுப்புதாரிகளாக வழிகாட்டிகளாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்புதாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் ஒரு வாஜிபான ஒரு கட்டாயமான விடயம் என்பதை இந்த ஆயத்திலே வலியுறுத்தி சொல்கிறான் அமீர் ஒரு அமீருக்கு வழிபட்டு நடப்பது கட்டுப்பட்டு நடப்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹுவின் மூலமாக கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லு அலகி வசல்ல ஹீசிலே சொல்லும் பொழுது சொன்னார்கள் எனக்கு வழிபட்டு விட்டாரோ அதாவது இந்த ஹதீசிலே அல்லாஹு அழகி வசல்ல ஒரு அமீருக்கு கட்டுப்படுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தி காட்டும் பொழுது எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் மண் அத்தா அணி யார் எனக்கு வழிபட்டு நடக்கிறாரோ அல்லா அவர் திடனாக அவர் நிச்சயமாக அல்லாவுக்கு வழிபட்டவராக ஆகிவிடுவார் எனக்கு மாற்றம் செய்து வாழ்கிறாரோ அவர் அல்லாவுக்கே மாற்றம் செய்து விட்டார் என்று சொல்லிவிட்டு முன்னால் சொல்லப்பட்ட அந்த விஷயத்திலே அல்லாவுக்கு மாற்றம் செய்ய ஒரு ரசூலுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அல்லாவுக்கு மாற்றம் செய்தவராக ஆகிவிடுவார் அல்லாவுக்கும் அதாவது ரசூலுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அல்லாவுக்கு மாற்றம் செய்தவராக ஆகிவிடுவார் எனவே செய்வது அல்லாவுக்கு மாற்றம் செய்வதாகும் என்ற விடயத்தை உணர்த்தி விட்டு அமீரி யார் எனது அமீருக்கு வழிபட்டு நடக்கிறாரோ அணி திடனாக ஆகிவிடுவார் யார் எனது அமீருக்கு மாற்றம் செய்து வாழ்கிறாரோ எனது அமீர் சொல்லக்கூடிய கூற்றை உதறி தள்ளிவிட்டு தான் இஷ்டப்படி யார் தன்னுடைய வாழ்க்கை ஆக்கிக் கொள்கிறாரோ பக்கது அசானி திடனாக அவர் எனக்கு மாற்றம் செய்துவிட்டார் எனவே ஒரு அமீருக்கு மாற்றம் செய்வது அது அல்லாவுக்கும் மாற்றம் செய்வதை போன்று ஒரு அமீருக்கு மாற்றம் செய்வது ரசூலுக்கு மாற்றம் செய்வதாக இருந்தால் செய்வது அல்லாவுக்கு மாற்றம் செய்வதாக இருந்து அமீருக்கு கட்டுப்பட்டு நடப்பதன் மூலமாக நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம் எப்பொழுது எங்களுடைய பொறுப்புதாரிகளுக்கு நாம் மாற்றம் செய்ய ஆரம்பிப்போமோ அப்பொழுது அல்லாவுக்கு மாற்றம் செய்தவர்களாக ஆகிவிடுவோம் என்பதைத்தான் ரசூல் அல்லாஹு வசல்லம் அவர்கள் இந்த ஹரிசில எங்களுக்கு சுட்டி சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே யாரெல்லாம் யார் அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை யாரிடத்துல இருக்கும் என்று சொன்னால் யாரு மூலமாக சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை எடுத்து நடக்கக்கூடிய யார் வாழ்கிறார்களோ யாரெல்லாம் பணிவுத்தன்மை உள்ளவர்களாக பெருமையாற்றவர்களாக மமனையாற்றவர்களாக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அமீர்மார்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை எடுத்து நடக்க முடியும் அது இருக்கும் யாருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறதோ உள்ளத்திலே பிடிவாத தனம் இருக்கிறதோ யார் தாண்டோனித்தனமாக வாழ்வதை தனது வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு பொறுப்புதாரிகள் அவர்களுக்கு பெரிதாக படமாட்டாது அந்த விடயத்திலே தாங்களுடைய வாழ்க்கையில எடுத்து அவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள் அவர்கள் தங்களுடைய கூட்டத்துக்கு மத்தியில் தொள்ளாயிரத்தி வருடங்கள் அல்லாஹுவை பயந்து நடவுங்கள் எனக்கு வழிபட்டு நடவுங்கள் அல்லாவுடைய கட்டளைகளை பின்பற்றி நடவுங்கள் இப்படியாக தொள்ளாயிரத்தி வருடங்கள் நூகலை சலாத்துலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்துக்கு மத்தியிலே உழைப்பு செய்தார்கள் ஆனால் தொள்ளாயிரத்தி ஐம்பது கூட அதிலே சிறியோரு கூட்டம் தான் அவர்களை அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவருடைய கூட்டை மதித்து வாழ்ந்தார்கள் பெரியோரு கூட்டம் பெரியோரு சமுதாயம் அவர்களுக்கு மாற்றம் செய்தார்கள் அதனை அல்லாஹுமாறு பயந்து நடவுங்கள் அவனை அஞ்சு பயந்து வாழுங்கள் அல்லாஹுவை வணங்கி அவனை பயந்து வாழுங்கள் மேலும் எனக்கு நீங்கள் வழிபட்டு நடவுங்கள் இப்படியாக பிரயோசனமாக என்ன நடந்தது என்று சொன்னால் அந்த மக்கள் அவர்களை விட்டும் விரண்டோடி அவர்களை ஏளனப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்தி அவர்களை விட்டும் விரண்டோடுவதை தவிர அந்த கூட்டத்துக்கு எந்த விதமான கிடைக்கவில்லை நூகலிஸ்லாம் அத்தனை வருடங்கள் அழைத்தார்கள் ஆனாலும் கூட அந்த மக்கள் அந்த நூகலகி சலாத்து அஸ்லாம் அவருடைய கூட்டை மதிக்காமல் அவருடைய கூட்டை உதறி தள்ளிவிட்டு இவர்களுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமா இவர் எங்களுடனே இருக்கக்கூடியவர் எங்கள் ஊருடே பிறந்தவர் எங்களுடனே வளர்ந்தவர் எங்களுடனே வசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் இவருக்கு நாங்கள் ஏன் கட்டுப்பட வேண்டும் என்று அவர்களுடைய பேச்சை உதறி தள்ளினார்கள் தொடர்ந்து அல்லாஹு சுபான சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் அந்த விடயத்தை அல்லாஹு சுபான சொல்லி காட்டுகிறான் அவர்களை நான் அழைக்கும் போதெல்லாம் தாங்களுடைய காதுகளிலே அவர்களுடைய விரல்களை ஆக்கிக் கொள்வார்கள் மேலும் அவர்கள் தாங்களுடைய ஆடைகளை அடுத்து முகங்களை மூடிக்கொள்வார்கள் இருந்தார்கள் அடித்தார்கள் தாங்கள் அதாவது சொன்ன அந்த கூற்றை ஏற்காமல் மறுத்து பெருமை தாங்கள் செய்தா அந்த தவறுலே பிடிவாதமாகவே இருந்து கொண்டிருந்தார்கள் என்ற விடயத்தை அல்லாஹு சுபகான சொல்லிக் காட்டுகிறார் எனவே அன்புக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே இதன் மூலமாக என்ன விளங்க வருகிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு தன்மை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே பெருமை பெருமை இருக்கிறது அது பெருமையினுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதன் மூலமாக விளங்க முடியும் அன்புக்குரளி அல்லாஹுவின் நல்லதியார்களே ஒரு அமீர் ஒன்று நியமிக்கப்படுவது அந்த அமீருக்கு அமீருக்கு இயங்குவது இது ஒரு கட்டாயமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் எப்பொழுது ஒரு அமீரொன்று இல்லாமல் போய்விடுவாரோ ஒரு அமீரொன்று எப்பொழுது ஒரு சமுதாயத்தில் இல்லாமல் போய்விடுவாரோ அந்த கூட்டம் தான் இஷ்டப்படி நடக்க ஆரம்பித்து விடுவார்கள் நல்லது அது கெட்டது அது என்று என்பதை தெரியாமல் தான் வாழ ஆரம்பித்து விடுவார்கள் இப்பொழுது அல்லாஹளுடைய சோதனையும் வேதனையும் அந்த கூட்டத்துக்கு வகு விரைவில் இறங்கிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதனால நான் ஒரு அமீர் நியமிக்கப்படுவது அந்த அமீருக்கு வழிபட்டு நடப்பது இதுவெல்லாம் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது கிட்டாபிலே சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் வாஜிபுன் ஒரு நீதமான இமாமை நியமிப்பது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு நீதமான ஒரு இமாமை நியமித்து அந்த இமாமுக்கு கட்டுப்பட்டு அவருடைய கூற்றை மதித்து அவருக்கு கீழால் தங்களுடைய வாழ்க்கையை குடிமக்கள் ஆக்கிக் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி அந்த இமாம் சொல்லி காட்டுகிறார்கள் அதே நேரத்தில் அகுல் சுன்னா ஒரு ஜமாத்தினுடைய கோட்பாடு என்னவென்று சொன்னால் ஒரு இமாமை நியமிப்பது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அது அந்த கூட்டம் பிட்னாவில் இருந்தாலும் சரி பிட்னாவில் இல்லாமல் நல்ல நிலைமையில் குருவான் ஹரீஷுடைய அமைப்பிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தாலும் சரி அல்லது பிட்னாவுக்கு மத்தியிலே மார்க்கம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் ஒரு அமீர் ஒன்று நியமிக்கப்படுவது கட்டாய கடமை என்பதுதான் அகுல் உன்னாவல் ஜமாத்தினுடைய கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் கிட்னா பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு அமீர் காட்டி அவர்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருப்பே அந்த மக்களை அந்த மக்களுக்கு நல்ல விடயங்களை ஏவி நல்ல விடயங்களை ஏவி மார்க்கத்தினுடைய விஷயத்தை சொல்லிக் கொண்டிருப்பார் இதனால கிட்னா உடைய கட்டமாக இருந்தாலும் சரி கிட்னா இல்லாத கட்டமாக இருந்தாலும் சரி சொல்லும் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அந்த அமீருடைய அமீருடைய குர்வான் ஹதீசினுடைய சரியான மார்க்கத்தின் அடிப்படையில அவர் ஏவக்கூடிய மறுக்காமல் அவருடைய ஏவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது மக்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் ஹரீஸ்லேயே சொல்லும் பொழுது மன் அசா அமீரி பகதி ஒமன் அசா அமீரி பகதி யார் எனது அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவராக ஆகிவிடுவார் யார் எனது அமீருக்கு மாற்றம் செய்து வாழ்கிறாரோ அவர் எனக்கு மாற்றம் செய்தவராக ஆகிவிடுவார் என்று அல்லூகி வசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஒரு அமீர் ஒரு விடயத்தை ஏவுகிறார் என்று சொன்னால் அது மார்க்கத்துக்கு புறம்பான விடயமாக இல்லை என்று சொன்னால் விட்டு தூரமான ஒரு காரியமாக இல்லை என்று சொன்னால் கட்டாயமாக அவருடைய ஏவலுக்கு வழிபட்டு நிரப்பது இது ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் சல்லாஹு அழகி வசலம் அவர்கள் இதனை உணர்ச்சி காட்டுகிறார்கள் புறமான ஒரு குப்ரை ஏற்படுத்தக்கூடிய வழிபடுவது மக்களுக்கு கடமை அல்ல அதனையும் சொல்லி காட்டுகிறார்கள் இல்லாதி குப்ரின் அந்த அமீர் ஒரு பாவமான ஒரு மறுப்பான ஒரு பாவமான காரியத்தை ஏவுகிறார் என்று சொன்னால் அவருடைய கூட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவருடைய கூட்டை நாங்கள் தூக்கி அறிந்துவிட வேண்டும் அவரை நாங்கள் அமீராக ஏற்க கூடாது அப்படி ஏற்காமல் இருக்கும் பொழுதும் அவர் மூலமாக ஏற்படக்கூடிய கடிதிகளுக்கு அல்லா போதுமானவன் சொல்லாகு எத்தீனா அதாகு வஸ்து தீய காரியத்தை ஒரு அமீர் ஏவும் பொழுது அவருக்கு நாங்கள் மாற்றம் செய்யும் பொழுது அந்த அமீர் எங்களுக்கு ஏதாவது தீங்குகளை ஏற்படுத்த நாடினார் என்று சொன்னால் அந்த தீங்குக்கு அல்லா போதுமானவன் ஒரு அமீர் நல்ல விடயங்களை ஏவும் பொழுதோ கட்டாயமாக எடுத்து நடக்க வேண்டும் தீய காரியங்களை ஏவும் பொழுதோ அவருடைய அந்த அந்த காரியங்களுக்கு நாங்கள் வழிபடக்கூடாது இதைத்தான் அந்த இமாமங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆகவே அன்புக்குள்ளே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூல் உள்ளாகி அல்லூ அழகி வசல்லம் அவர்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறார்கள் திங்கக்கிழமை மர்ணிக்கிறார்கள் செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை இரவும் இருக்கிறார்கள் புதன்கிழமை அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அவருடைய காரியங்கள் எல்லாம் முடிக்கப்பட்ட பின்னாடி உடனே அபு பக்கள் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் மர்ணித்து சென்று விட்டியூடியிருக்கிறது எனவே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்ம செய்வானாக உங்களுடைய யோசனைகளை நீங்கள் சொல்லுங்கள் ஏனென்றால் ஒரு அமீர் ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த அமீருக்கு கீழால் குடிமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்பாடோட அமைத்துக் கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அவசியமாக இருக்கிறது உங்களுடைய அந்த பள்ளியினுடைய எல்லா புறங்களில் இருந்தும் எல்லா சகாபாக்களுடைய என்ன என்று சொன்னால் சதப்த சதப்த நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள் கட்டாயமாக ஒரு அமீர் நியமிக்கப்பட வேண்டும் அமீர் அமூர் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது இல்லை என்று சொன்னால் மக்கள் எல்லாம் நாசத்தின் பக்கம் சென்று விடுவார்கள் என்று அந்த சகாபாக்கள் எல்லா புறங்களில் இருந்தும் எல்லா ஒரு அமீர் நியமிக்கப்படுவது அந்த அமீரத்துக்குள்ளால் கட்டுப்பாடுடன் அந்த மக்கள் வாழ்வது அவசியமாக என்று சகாபாக்கள் எல்லாம் ஒருமித்த அந்த முடிவை அங்கே முன்வைத்து முன்வைக்கிறார்கள் இதன் அடிப்படையில தான் அங்கே அபுபக் ரபி அல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் எல்லா சகாபாக்களும் இருந்திருக்கிறார்கள் சக்தியிலே அவர்களை விட சக்தியிலே அவர்களை விட பெரும் பெரும் சக்தி உள்ள சகாபாக்களும் இருந்தார்கள் ஆனாலும் கூட உமர் ரபி அல்லா அவர்கள் கூட அவர்களுக்கு கட்டுப்பட்டு அணு மாற்றம் செய்யாமல் தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அபுபக்கர் அவர்கள் பொறுப்புதாரியாக நியமிக்கப்பட்ட பொழுது அவர்கள் ஒரு புறசங்கம் நடத்தினார்கள் அதிலே சொன்னார்கள் நான் அல்லாவுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழும் காலம் எல்லாம் எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வாழுங்கள் அனைக்கும் நான் எப்பொழுது அல்லாவுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மாற்றம் செய்கிறேனோ அப்பொழுது நீங்கள் எனக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள் அல்லாஹ்குமார் ரசூலுக்கும் மாற்றம் செய்யும் பொழுதெல்லாம் நீங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று அபு பக்கர் சித்திக் ரவி அல்லா வல் அவர்கள் ஆரம்பமாக செய்த தன்னுடைய உரையிலே அங்கே மக்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் ஆக இதுல என்ன சொல்கிறார்கள் நான் இப்பொழுது அமீராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் எனவே நான் சொல்லக்கூடிய கூற்றுக்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பது உங்களுக்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அபுபக்கர் சித்திக் ரவி அல்லா அங்கே அமீருக்கு கட்டுப்பட்டு நடப்பதின் அவசியத்தை உணர்த்தி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல அந்த அபுபக்கர் சித்திக் ரவி அல்லா காலத்திலே சில மக்கள் முருத்தாகினார்கள் சொன்னார்கள் நாங்கள் தொடுவோம் தக்காத்து கொடுக்க மாட்டோம் இப்படியான நிலைமை உருவாகிய பொழுது அபுபக் யுத்தம் தொடுக்க ஆரம்பித்தார்கள் மனமேலே இருக்கிறார்கள் அறிவின்மையிலே எனவே அவர்களுடன் யுத்தம் தொடுக்காமல் அவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது அபு பக்கர் சஜிக்கிறது எல்லாம் பார்த்து சொல்கிறார்கள் இஸ்லாம் நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று நான் நினைத்தேன் ஆனால் உதவிக்கு மாற்றமாக உங்களை நான் காணுகிறேன் அறியாமை காலத்திலே நீங்கள் மக்களை அடக்கி ஆளக்கூடிய கடும் வீரராக இருந்தீர்கள் இப்பொழுது இஸ்லாத்துக்குள்ளே வந்து ஏன் உங்களுடைய வீரத்தை நீங்கள் காட்டுவதில்லை இஸ்லாத்திலே நீங்கள் கோலையாக இருக்கிறீர்கள் இந்த மக்களெல்லாம் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்களுடன் யுத்தம் கொடுப்பது அவசியம்தான் என்று அபு பக்ர சஜீக் ரபி அவர்கள் சொன்ன பொழுது சற்று மறுக்காமல் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் அமீருடைய பேச்சுக்கு மாற்றம் செய்யாமல் ஏற்றுக்கொள்கிறார்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது நான் அபூபக்கர் நான் பார்த்தேன் என்னையும் அந்த விடயத்தில் என்னை விட மிக நான் அவர் அபுபக்கர் சித்திக் ரவி அல்லா்களை கண்டேன் என்று உமர் ரபி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே உமர் ரபி அவர்கள் ஆக வீரமிக்கவர்களான இருந்தும் கூட அந்த அபு பக்ரீக் ரவி அல்லா பேச்சை மறுக்காமல் என்று சொன்னால் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள் அல்லாஹூ சுபானு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான் அந்த அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு செல் அல்லாஹு அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்லும் பொழுது சொன்னார்கள் யார் எனக்கு வழிபட்டாரோ அவர் திடனாக அல்லாவுக்கு வழிபட்டு விட்டார் யார் எனக்கு மாற்றம் செய்து விட்டாரோ அவர் விட்டார் அசல் இமாமி யார் இமாமுக்கும் ஒரு பொறுப்புதாரிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவராக ஆகிவிடுவார் யார் ஒரு பொறுப்புதாரிக்கு மாற்றம் செய்கிறாரோ அவர் எனக்கு மாற்றம் செய்தவராக ஆகிவிடுவார் என்று சொல்லிக் காட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அபூதர் ரதியா அவங்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் ஒரு பொறுப்புதாரி ஒரு அடி ஒரு அடிமைதான் பொறுப்புதாரியாக ஆக்கப்பட்டாலும் கூட அவருடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள் அவருடைய பேச்சுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு ஹதீசிலே சொல்லும் பொழுது உங்களுக்கு பொறுப்புதாரிகளாக நியமிக்கப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள் அது எத்தியோப்பிய நாட்டை சேர்ந்த மூக்கடுக்கப்பட்ட ஒரு கருப்பு ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி அவர் உங்களுக்கு பொறுப்புதாரியாக ஆக்கப்பட்டாலும் அவருடைய பேச்சுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு அவருடைய பேச்சுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக தள்ளு அல்லாஹு அவர்கள் சொல்லிக்காட்டிருக்கிறார்கள் ஆகவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எங்களுக்கு பொறுப்புதாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்க கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹுவின் மூலமாக நியமிக்க அவர்கள் அல்லாஹு அல்லாஹுவின் மூலமாக அதாவது அல்லாஹுவின் மூலமாக கட்டாயப்படுத்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அல்லாஹுவின் மூலமாக எமக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது ரசூசல்ல அல்லாஹு அவர்களும் ஹரீஃப் மூலமாக வலியுறுத்தி சொன்ன ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே எங்களுடைய வாழ்க்கையை ஒரு அமீருக்கு திருளால ஆக்கி நாங்கள் எமது வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹு அல்லாவிருடைய ரஹ்மத்தை எங்களுக்கு கட்டாயமாக ஆகிவிடும் அங்கே தள்ளுல்லாக அவர்கள் அந்த உகது யுத்தத்தின் உகது யுத்தத்தின் பொழுது அப்துல்லா இப்போ ஜுபை ரபி அல்லா அவர்களை நியமித்து ஒரு மலையிலே சில சகாபாக்கள்களை அவர்களுடன் வைத்து முஸ்லிங்களுக்கு வெற்றி அந்நியவர்கள் அங்கே விரோதிகள் பல மயில்களுக்கு அப்பால் சென்று விட்டார்கள் இந்த நேரத்திலே அங்கே இருந்த அந்த மலையிலே இருந்த சகாபாக்கர்கள் நினைத்தார்கள் சொன்னது யுத்தம் முடியும் யுத்தம் முடியும் வரைக்கு நான் வரக்கூடாது என்று தற்பொழுது யுத்தம் முடிந்துவிட்டது இறங்கி வரலாம் என்று எண்ணி அவர்கள் இறங்கி வந்தார்கள் அமீருக்கு மாற்றம் செய்தார்கள் அதன் மூலமாக முஸ்லீம்களுக்கு தோல்வி ஏற்பட்ட அந்த சம்பவத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் எனவே இப்படியான பலவிதமான விளைவுகள் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்பொழுது நாங்கள் அமீருக்கு மாற்றம் செய்வோமோ அப்பொழுது அல்லாஹினுடைய தண்டனையும் அதனுடைய சோதனையும் எங்களுக்கு இறங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது எனவே அன்புக்குள்ளே எங்களுக்கு பொறுப்புதாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கை அமைத்துக் கொள்ள எல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் பூரா முஸ்லீங்களையும் பாதுகாத்தல் எமது இணையதளம் ஆகிய டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் தமிழ் பயான்ஸ் கோம் மூலமாக டவுன்லோட் செய்ய